ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் மகாபாரதம் ஆதிபர்வாவில் அஸ்வினிஸ்தோத்ரம் அப்படின்னு கண் சம்பந்தமான நோய்களை தீர்க்கவல்ல ஒரு ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் செய்திருக்கார் வியாசாச்சாரியால் அதற்கேன்னு உள்ள சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அதில் இந்த சரித்திரம் நிறைய தர்மங்களே நமக்கு காண்பிக்கிறது இந்த கண் சம்பந்தமான நோயை தீர்க்கும் ஸ்தோத்திரத்தை காண்பிக்கிறது குரு சிஷ்யபாவம் எப்படி இருக்கணும் குரு எப்படி சிஷ்யனுக்கு சொல்லணும் சிஷ்யன் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற தர்மத்தை இந்த சரித்திரத்திலே வியாசர் காண்பிக்கிறார் அப்படி உபமன்யூ என்கிற மாணவனை தௌமியர் இவன் சோம்பலாக இருக்கான் இவன் கொஞ்சம் வேலை செய்யணும் வேலை செய்தால் தான் சோம்பல் இருந்தால் மூளை வேலை செய்யாது புத்தி சக்தி குறைச்சலாக இருக்கும் அந்த சோம்பல் தீரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேலை செய்ய சொல்கிற வேலை செய்ய சொன்னால் நாம் என்ன நினப்போம்னா படிக்கிறதுக்கு தானே வீட்டு வேலை செய்கிறதுக்காகவா இவன் போனான் அப்படின்னு நினப்போம் அப்படி இல்லை குரு ஒரு காரியத்தை சொல்றார் அப்படின்னா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் படிக்கிறதுக்கு குழந்தையை கொண்டு பேர்த்தாச்சுன்னா அதற்கப்புறம் அவன் வீட்டு வேலை பார்க்குறானா படிக்கிறானா எழுதுறானான்னு வேறு யாரும் அதில் தலையிடக்கூடாது அந்த குருவுக்கு தெரியும் இவனுக்கு எப்போ எப்படி அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது குருவுக்கு தெரியும் வேலை செய்ய சொல்கிறார் அப்படின்னா அந்த அவன் சாப்பிடக்கூடிய தர்ம தர்ம ஆகாரம் உடம்பில் தர்ம சொத்து சேரக்கூடாது தர்ம சொத்தை சாப்பிட்டால் வேர்க்கணும் உடம்பு வேர்த்து சாப்பிட்ட அன்னதோஷம் வெளியில் வந்துடணும் அப்போதான் அவனுக்கு புத்தி சரியாக இருக்கும் அவன் படிக்கக்கூடியதான படிப்பு அவனுக்கு பயன்படும் அவனுக்கு சௌக்கியமாக நல்ல கட்டடம் கட்டி கொடுத்தோ ஏசி போட்டு கொடுத்தோ அவனுக்கு சகல வசதியும் பண்ணி கொடுத்தோ சொல்லிக் கொடுத்தால் அந்த படிப்பும் வராது வந்தாலும் அந்த படிப்பு அவனுக்கு பயன்படாது அந் ஒவ்வொரு படிப்பையும் ஒவ்வொரு விதமாகத்தான் படிச்சாகணும் அந்த முறையில் படிக்கணும் என்கிற தர்மத்தை இதில் காண்பிக்கிறார் அந்த தௌமியர் சொல்கிறார் உபமன்யு கிட்ட பவத் பூர்வயா பிராமணோ பிக்ஷேதா தினமும் பிரம்மச்சாரியானவன் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றிருக்கா அதாவது பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்டு அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிடணும் அதில் வித்தியாசம் இருக்குது பிராமணனாக இருந்தால் பவத் பூர்வயா பிராமணோ பிக்ஷேத பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு பிராமணனும் பவன் மத்திய ராஜன்யா க்ஷத்ரினாக இருந்தால் பிக்ஷாம் பவதி தேஹி அப்படின்னு பிக்ஷாந்தேஹி பவதி அப்படின்னு கேட்கணும் அப்படி அந்த பிக்ஷையை கேட்டு அதை வாங்கணும் யார் சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தாலும் தத் சமாகிருத்திய உபனிதாய ஆச்சாரியாய பிரப்ரூஜாத் தேன பிரதிஷ்டம் புஞ்சிதா அதை வாங்கி யார் யார் என்ன கொடுத்தா அப்படின்னு ஆச்சாரியன்ட்ட சொல்லிவிட்டு குருவனிடத்தில் சொல்லி பிறகு சாப்பிடணும்னு சாஸ்திரம் பையன் என்ன சாப்பிட்றான்னு வாத்தியாருக்கு தெரியணும் அவன் சா சாதாரண உணவு தான் சாப்பிட்றானா நிஷித்தமான உணவுகள் சாப்பிடக்கூடாத அவன் சாப்பிட்றானாங்கிறது குருவுக்கு தெரியணும் எதை சாப்பிட்டா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரமே இல்லை துராகாரம் சாப்பிடக்கூடாத ஆகாரங்களை அவன் சாப்பிட்டானால் அந்த படிப்பு அவர் சொல்லிக் கொடுப்பது பூரா வீண் என்ன அவனுக்கு பயன்பட போகிறதில்லை இவருக்கும் அதனால் பாபம் உண்டு அதிகாரியாக இல்லாதவனுக்கு சொல்லி கொடுத்த பாபமும் குருவுக்கு வருது அப்படிங்கிறதுனாலே தான் அவன் என்ன ஆகாரம் சாப்பிட்டான்னு குருவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தேன பிரதிஷ்டம் புஞ்சி இதை அவரிடத்துல சொல்லணும் இன்றைக்கி பிக்ஷாச்சரணம் ஆச்சு ஒரு வீட்டு அன்னத்தை சாப்பிடக்கூடாது பிரம்மச்சாரின்னு நியமம் ஆகியனாலே தான் ரெண்டு மூணு பேராத்தில் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்னு சாஸ்திரம் ஒரு வீட்டு அன்னத்தை சாப்பிட்டால் தோஷம் அதனால்தான் தீர்த்தம் போடுறதுன்னு வழக்கம் உண்டு ஆற்றுல தினமே திரிசுபர்ணம் சொல்லி சாப்பிடணும் பிரம்மச்சாரி கிரகஸ்தனாக இருந்தால் சிம்ஹானுவாக்கம்னு இருக்குது அந்த சிம்ஹானுவாக்கம் சொல்லி போஜனம் பண்ணணும் கல்யாணம் பண்ணின்றவர்கள் மற்ற அனைவரும் திரிசுபர்ணம் சொல்லி போஜனம் பண்ணணும் தீர்த்தம் போட்டுதான் சாப்பிடணும் தானே தீர்த்தம் வாங்கி கொண்டு சாப்பிடக்கூடாது பாடசாலைகள் எல்லாம் தீர்த்தம் போடுறதுன்னு ஒரு பெரிய தர்மம் அந்த தீர்த்தம் பிரம்மச்சாரிகளுக்கு தீர்த்தம் போட்டு சாப்பிட சொன்னால் சஹசிரபோஜனம் பண்ணின பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பிரம்மச்சாரிக்கு சாப்பிடும்பொழுது ஆபோஷனம் தீர்த்தம் போட்டால் சஹசிரபோஜனம் பண்ணி வச்ச புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு பெரிய தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு அதான் குருகுல முறையில் பாடசாலையில் அந்த பரிமாறக்கூடிய குருவனுடைய பத்னியானவள் தீர்த்தம் போடுவாள் தினமும் சகசரபோஜனம் போட்ட புண்ணியம் கிடைக்கிறதுன்னு ரொம்ப பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த தௌமியர் சொல்கிறார் உபமன்யோரிடத்தில் என்னிடத்துல சொல்லாமல் நீ எதையும் சாப்பிடக்கூடாதப்பா அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது யார் எதை கொடுத்தாலும் என்னிடத்தில் சொல்லி பிறகுதான் நீ சாப்பிடும் மையவேத்ய பைக்ஷம் நோபயோக்தவ்யமிதி என்னிடத்தில் சொல்லாமல் நீ சாப்பிடக்கூடாது நாளையிலிருந்து அப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்புற சததேத்வா பைக் உபாத்யாய மறுநாள்லருந்து வாத்தியாரிடத்துல வந்து காண்பிச்சு சாப்பிட்றதுன்னு வச்சிருந்திருந்தேன் மறுநாள்லேருந்து யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறது அதை வாத்தியாரிடத்தில் காமிச்சுட்டு சாப்பிட்றது சதஸ்மாத் உபாத்யாய சர்வமேவ பழங்கள் பக்னங்கள் விதவிதமாக கொண்டு வராம் தினமும் அப்போது தௌமியர் சொன்னார் நீ மாத்திரம் சாப்பிடப்படாது மற்ற குழந்தைகள் எல்லாம் இருக்க அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி மற்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பரிமாறி சாப்பிடச் சொன்னார் சததேத்யுக்த புனரக் புன அரக்ஷ்காஹ அஹனிரக்ஷித்வா நிஷா முகே குருகுலமாக நமஸ் சக்கரே அப்படியே கொஞ்ச நாளைக்கே நகர்ந்தது அப்பவும் அவனுக்கு உடம்பு புஷ்டியாகவே இருக்கு சோம்பல் அதிகமாக ஆயிட்டுது அவர் ரொம்ப யோஜனை பண்ணினார் இவனுக்கு சோம்பல் போகணும்னு தானே இந்த காரியத்தை செய்ய சொல்கிறோம் மாட மேய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கு மாட்டு மேல விழுந்து வர்ற காற்று நம்ம மேலே விழுந்தால் எல்லா விதமான போகும் ஏன் புத்திரப்பிரதிபந்தகமான ரோகமே போ வியாதியே போகிறதுன்னு புத்திரப்பிரதிபந்தகமான தோஷமே போகிறதுன்னு காண்பிக்கிறா புராணங்கள்லே ராமனுடைய வம்சத்தில் திலீபனுங்கிற ராஜாவுக்கு வசிஷ்டர் மாடு மேய்க்க சொல்கிறார் மாடு குரன்யாச பவித் சும் அபாம் சுலானாம் துரி கீர்த்தனீயா மார்கம் மனுஷ்யேஸ்வர தர்ம பத்னி ஸ்ருதே ரிவ அர்த்தம் ஸ்மிருதி அப்படின்னு காளிதாசன் சொல்றான் அந்த மாட்டினுடைய கொழம்புலிருந்து கிளம்பின புழுதி வந்து இவர்கள் மேலே விழருது தம்பதிகளுடைய மேல விழுந்து புத்திர பிரதிபந்தகமான தோஷம் போகி அவர்களுக்கு சந்ததிகள் ஏற்பட்டதுன்னு ராமாயணத்தில் வருது அப்படி மாட்டை காப்பாற்றுறதுனால புண்ணியம் கிடைக்கிறது அந்த மாட்டின் மேல விழுந்து வர்ற காத்து நம்ம மேலே விழுந்தாலும் அதனுடைய குழம்புலிருந்து வரக்கூடிய தூசி புழுதி நம்ம மேலே விழுந்தால் எல்லாவிதமான தோஷமும் போகும் என்கிறதுக்காக மாற்றமேக்கச் சொன்னால் அப்பவும் இவன் என்னென்னவோ செய்துட்டு வரான்னு அவர் யோஜனை பண்ணினார் தமுபாத்யா தி பீவானமேவ திருஷ்டுவா உச்சா இன்னும் வேற என்ன சாப்பிட்றே நீ எல்லாத்தையும் எங்கிட்ட நீ சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வேற என்ன நீ சாப்பிட்டுருக்கே உண்மையே சொல்லு அப்படின்னு கேட்டார் இந்த உபமன்யமும் வெகுளியான பையன்கிறதுனால மேலும் தான் என்ன பண்ணுறேங்கிறத குருவனிடத்தில் சொல்கிறான் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்